திருத்தந்தையின் பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு தூய தூய தூய ஹோலி ஹோலி ஹோலி வாசிக்க வேண்டிய பகுதி ஒன்றியோவான் முதலாம் அத்தியாயம் ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் நீங்களும் எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்கள் நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம் தேவன் ஒளியாயிருக்கிறார் அவரில் எவ்வளவேனும் இருளில்லை இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அவருடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம் சத்தியம் நமக்குள் இராது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாயிருப்போம் அவருடைய வார்த்தை நமக்குள் இராது இன்றைய மனப்பாட வசனம் லேவியராகவும் இருபது எட்டு நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் I am the Lord who sanctifies you. பரிசுத்தமே கடவுளது பிரதான குணம் அவரது மக்களை குறித்த அவரது பிரதான விருப்பமும் அதுவே இசரவேல் மக்களுக்கு சன்மார்க்க மற்றும் சடங்காச்சார புனிதத்தை போதிப்பதே அதாவது மாரல் கிளைன்லினஸ் அண்ட் செரிமோனியல் கிளைன்லினஸ் லேவியராகமத்தின் நோக்கமாகும் பைபிளில் உள்ள வேறு எந்த புத்தகத்தையும் விட கடவுளின் பரிசுத்தத்தை அதிகமாய் வெளிப்படுத்துவது இந்த லேவியராகம புத்தகம்தான் பரிசுத்திற்காக தமது மக்களை அடக் அழைக்கும் கடவுள் இந்த புத்தகத்திலே மூன்று வாசகங்களை திரும்ப திரும்ப சொல்லியுள்ளார் ஒன்று நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் அடுத்து நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் மூன்று நான் உங்களை பரிசுத்தமாக்குகிறேன் இந்த மூன்று வசனங்களையும் நான் வாசிக்கிறேன் மிகவும் முக்கியமான வசனங்கள் லேவியராம் பத்தொன்பது ரெண்டு நான் பரிசுத்தல் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் அடுத்தது இருபது ஏழும் எட்டும் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள பரிசுத்தராயிருங்கள் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் இருபத்தி ஒன்று உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தராகிய நான் பரிசுத்தராயிருக்கிறது போல அவனும் உனக்கு முன்பாக பரிசுத்தவானாயிருப்பான் ஆக இவர்களை மூன்று காரியங்கள் வருகின்றன ஒன்று நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் மூன்று நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கருத்து நமது பரிசுத்த வாழ்க்கையிலே பிரியமானவர்களே திருத்துவத்தின் மூன்று நபர்களும் இவ்விதமாக ஈடுபாடு கொண்டுள்ளது நம்மை பெரிதும் பரவசப்படுத்துகிறது எப்படி பிதாவானவர் பரிசுத்திற்கான அழைப்பை விடுவிக்கிறார் என்ன சொல்லுகிறார் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லுகிறார் அடுத்து குமாரனானவர் பரசுத்தத்திற்கான மாதிரியை தருகிறார் நான் பரிசுத்தராயிருக்கிறது போல மூன்றாவது ஆவியானவர் பரசுத்திற்கு தமது உதவியை வாக்களிக்கிறார் எப்படி நான் உங்களை பரிசுத்தமாக்குகிறேன் இரண்டாம் மூன்றாம் வாசகங்களின்றி அதாவது என்னைப் போல் பரிசுத்தராயிருங்கள் நான் உங்களை பரிசுத்தராக்குகிறேன் இந்த வாசகங்கள் இல்லாவிட்டால் பரசுத்திற்கான தேவ அழைப்பு சாத்தியமற்றது மட்டுமல்ல நியாயமற்றதாக கூட நமக்கு தோன்றும் பால் உலகில் வாழும் நாம் பரிசுத்தமாய் வாழ எத்தனை போராட்டங்களையும் தடைகளையும் சந்திக்க வேண்டும் என்று பரலோகத்தில் வீற்றிருக்கிற கடவுளுக்கு தெரியுமா என்று நமக்கு கேட்க தோன்றும் பாவமற்ற விண்ணுலகை விட்டு பாவம் நிறைந்த மண்ணுலகிற்குள் வந்த இயேசுவே இந்த கேள்விக்கு பதிலானவர் நமக்குள் இன்னொரு கேள்வி இயேசுவானவர் இறைவனது சொந்த மகன் அவர் தூயாவியானவராலேயே பிறந்தவர் நாமோ பாவத்தில் பிறந்தவர்கள் நாம் அவர் போல் பிரசுத்தமாயிருக்க முடியுமோ இந்த கேள்விக்கு பதில்தான் பரிசுத்தாவியானவர் நமக்குள் குடிகொண்டிருக்கும் அவர் தமது பெயருக்கேற்ப நம்மை பரிசுத்தமாக்குவதே அவரது தலையாய பணி இப்படியாக பிதாவானவரின் வாஞ்சை தி ஃபாதர்ஸ் பேஷன் குமாரனானவரின் மாதிரி த சன்ஸ் பேட்டன் ஆவியானவரின் ஆதரவு த ஸ்பிரிட்ஸ் பிரசன்ஸ் ஆகிய அத்தனையும் நமது பரிசுத்த நாட்டத்திற்கு போதுமான பக்கபலமாய் உள்ளது கடவுள் நமது பக்கமாய் இவ்விதம் இருக்கும் போது பரிசுத்த பெரும்பாதையில் யார் நமக்கு எதராய் இருக்க when God is so எதிராயிருக்க முடியும்ஸ் for WHO ஹூ கேன் பி அகெய்ன்ஸ்டர்ஸ் இன் தி ஹைவே ஆஃப் ஹோலினஸ் இறைவாக்குகளின் முடிவான நோக்கமே நமது பரசுத்தம் தான் புதிய உடன்படிக்கையின் வாக்குகளின் இரத்தன சுருக்கத்தை ரெண்டு பேதர் ஒன்று மூன்று நான்களை இப்படி வாசிக்கிறோம் தமது மகிமையினாலும் காரூண்ணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினால் வாழ்க்கைக்கும் தெய்வபக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் அவரது தெய்வீக வல்லமையானது நமக்கு அருளியதுமல்லாமல் தீய நாட்டத்தால் உலகத்தால் உண்டான சீரழிவிற்கு தப்பி தெய்வீக சுபாவத்தில் பங்குள்ளவர்களாகும்படி மகா மேன்மையும் அருமையுமான வாக்குறுதிகள் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றன நம்மை பரிசுத்திற்கென்று அழைத்தவர் உண்மையுள்ளவர் அவர் அப்படியே செய்வார் பிஷப் ரெஜினால்டு ஹீபர் என்பவர் பதினேழாம் நூற்றாண்டில் பிறந்தவர் பதினெட்டாம் நூற்றாண்டு துவக்கம் வரை வாழ்ந்தவர் அவருடைய நினைவாகத்தான் திருச்சியிலே ஹீபர் காலேஜ் பிஷப் ஹீபர் காலேஜ் என்று ஒரு கல்லூரி உண்டு நாற்பத்தி மூன்று வயதிலேயே அவர் படுகொலை செய்யப்பட்டார் அவர் கிறிஸ்தவ உலகத்திற்கு செய்த அநேக தொண்டுகளில் ும் மறக்க முடியாம நிற்பது அவர் கொடுத்த ஒரு பாடல் ஹோலி ஹோலி ஹோலி தூய தூய தூயா ஜோதி பிர காசா கண்ணால் உந்தன் மாண்பை காண வாோ நீ நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கருத்து ஐ ஆம் த லாட் ஹூ சாங்டிஃபைஸ் யூ எங்கள் மகாபரி தேவனே நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்னதோடு நிறுத்தி விடாமல் பரிசுத்திற்கு மாதிரியாக குமாரனை அனுப்பி நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்னதும் மட்டுமன்றி பரிசுத்தாவியானவரை எங்களுக்கு அனுப்பி எங்களுக்குள்ள அவரை வாசம் செய்ய வைத்து நானே உங்களை பரிசுத்தமாக கர்த்தர் என்று இவ்வளவு அழகாக எங்களை பரிசுத்த பெரும்பாதையிலே கரம் பிடித்து நடத்திக்கொண்டு போகிறீரே நாங்கள் உமக்கு நன்றி நன்றி கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம் பிதாவே உமத இதய விருப்பம் எங்கள் பரிசுத்தம் குமாரனுடைய முக்கிய முன்மாதிரி நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக ஆவியானவர் எங்களுக்குள் சிரத்தை எடுத்து எல்லா முயற்சிகளும் எங்களை பரிசுத்தமாக்கி மகிமையின் மேல் மகிமையடைந்து அந்த ஆவையானவராலே நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாறிவிட வேண்டும் என்பது கர்த்தாகவே இப்படி ஒரு தேவனை எங்களால் பார்க்க முடியுமா இப்படி ஒரு தேவனை யார் அறிந்தது உண்மையாகவே நீர்தான் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் தூய தூய தூயாதி தூயவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் போற்றுகிறோம் உம்மோடு கூட நாங்கள் முழுமையாக ஒத்துழைத்து இந்த பரசுத்த பெரும்பாதையில் நடந்து முடிவான பிரசுத்தத்தை எய்ய கர்த்தனைகளுக்கு என்று நாங்கள் செபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே